வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது அதிகாரப்பூர்வமான விமான அஞ்சல் சேவை இந்தியாவில் அலகாபாத் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வால்டர் ஜேம்ஸ் பட்டன் என்பவர் நியூசிலாந்து நாட்டில் சட்டப்பூர்வமாக மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட கடைசி நபர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நேபாளத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காம்பியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாமக குளம் நெரிசலி கும்பேஸ்வரர் கோவிலில் மகாமக இடம் பெற்ற கும்பமேளா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா கலந்து கொண்ட ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 60 பேர் வரை உயிரிழந்தனர் மூன்றாம் ஆண்டு தென்கொரியாவில் சுரங்கப்பாதை ஒன்றில் ஏற்பட்ட தீயில் சிக்கி இருநூறு பேர் வரையில் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியிலிருந்து பாகிஸ்தான் சென்று கொண்டிருந்த சம்ஜோதா விரைவு ரயிலில் குண்டுகள் வெடித்து தீப்பிடித்ததில் அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிளைட் டாம்பா என்பவர் ஜனவரி மாதம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆராய்ந்து புளுட்டோ கிரகத்தை கண்டுபிடித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஓல்டா இத்தாலிய இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்தியாவின் ஆன்மீகவாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மா சிங்காரவேலர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வ ஐ சுப்பிரமணியம் மொழியியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டோனி மோரிசன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மார்டின் லூதர் ஜெர்மன் சமய சீர்திருத்தவாதி ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு மைக்கேல் இத்தாலிய ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஓபன்ஹேமர் அணுகுண்டை கண்டுபிடித்தவர் இன்னாலின் சிறப்புகள் காம்பியா விடுதலை நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே